பாடம் எட்டு உறுதியாக இருத்தல் அல்லாக கூறுகின்றது போலவே உறுதியுடன் அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹான் எங்கள் இறைவன் அல்லாஹான் என்று கூறி பின்பு அதில் உறுதியாக இருக்கக்கூடிய அவர்களிடம் வானவர்கள் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் மூலம் மகிழ்ச்சி அடையுங்கள் என கூரியவர்களாக இறங்குவார்கள் நாங்கள் இவ்வுலகிலும் மறு உலகிலும் உங்களுக்கு அதிலே நீங்கள் ஆசை கொள்பவைகள் உங்களுக்கு அதில் நீங்கள் கேட்பவை உண்டு என்றும் கூறுவார்கள் எங்களின் வருகை மன்னிப்பவன் நிகரல்லா அருளானனமிருந்து இறங்கியவர்களாகும் என்று கூறுவார்கள் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எங்கள் இறைவன் அல்லாஹான் என்று அவர்கள் கூறி பின்பு அதில் உறுதியாக உள்ளவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இவர்கள்தான் சொர்க்கவாசிகள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு இது கூலியாகவும் உள்ளது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதிமூன்று மற்றும் பதினான்காவது வசனங்கள்